வணக்கம் நட்சினியின் நித்தம் ஒருமுத்து என்று நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை பற்றிய சில குறிப்புகள் வங்கத்தை பிறப்பிடமாய்க் கொண்டு ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்தார் சின்னஞ்சிறு வயது இறைபக்தி எளிமை துயர்படுவோரை கண்டு வாடும் மனம் உடையவராக இருந்தார் பல புத்தகங்களையும் விரும்பி படிப்பார் ராமகிருஷ்ணர் விவேகானந்தர் அறிவுரைகளில் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தார் கல்லூரியில் பயிலும் போது மாணவர் தலைவராக விளங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் பி பட்டப்படிப்பில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றார் பின்பு இங்கிலாந்து சென்று ஐசிஎஸ் படித்தார் இவரது உயர்ந்த கொள்கைகளையும் ஆன்மீக தன்மையையும் கண்ட அவர்கள் நகைச்சுவை இல்லாத மனிதன் என மொழிந்தனர் காந்தியடிகளின் சுதந்திர வேட்கைக்கு உதவும் வகையில் ஐ பணியை உதவிவிட்டு தாயகம் திரும்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டில் இளைஞர் கட்சி ஒன்றை தொடங்கினார் தேசபந்து சித்தரஞ்சன் தாசை அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார் காங்கிரசின் கொள்கை பிடிக்காததால் சுயராஜ்ய கட்சி என்று ஒன்றை துவங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் இவர் நடத்திய போராட்டத்தில் சிறைக்கு சென்றார் பின்பு வெளியே வந்ததும் மறுபடியும் ரங்கூனில் மாண்டலே சிறையில் அடைக்கப்பட்டார் ஒத்துழையாமை இயக்கத்தில் இவர் கைது செய்யப்பட்ட போது நீதிபதி ஆறு மாதம் சிறை என கூற நான் என்ன கோழி குஞ்சையா திருடினேன் எனக்கு தண்டனை ஆறு மாதம் தானா என துணிவுடன் கேட்டு சுதந்திரம் முழக்கம் செய்தார் பல்வேறு முறை சிறை சென்றதால் சிறையில் இருக்கும் போதே முதுகுபலி வயிற்று வலி இவை ஏற்பட்டது மீண்டும் மீண்டும் சிறையில் அடைத்துக் கொண்டிருப்பது கண்டு வெறுப்படைந்து அந்நிய உதவியுடன் ஆங்கிலேயரை வெல்ல வேண்டும் என கருதினார் காபூலுக்கு தப்பிச் சென்றார் அங்கிருந்து இத்தாலிக்கு சென்றார் பின்பு ஜெர்மனிக்கு சென்று அங்கிருந்து வானொலியில் பேச இந்தியர் உளம் ஆங்கிலேயர் எரிச்சல் அடைந்தனர் ஜெர்மானியர் இவரை எக்ஸலன்சி என்றும் நேதாஜி என்றும் அழைக்கும் போது இவர் பதிலுக்கு பந்தே மாதரம் என்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்திய தேசிய படை என ஒன்றை ஆரம்பித்து ஜப்பான் உதவியுடன் இந்திய நாட்டிற்கு வந்து ஆங்கிலேயரை தாக்கலானார் மழை காரணமாகவும் மற்றும் சில பிரச்சனைகள் காரணமாகவும் பின்னடைவு ஏற்பட்டது போரை கைவிட்டு டோக்கியோ திரும்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆகஸ்ட் பதினெட்டாம் நாள் பார்மோசாவில் இறங்கி புறப்பட்ட அவர் விமானம் விபத்துக்குள்ளானது போஸிற்கு மிகுந்த காயம் ஏற்பட்டது காயப்பட்டும் பாடுபட்டேன் அது விரைவில் கிடைக்கும் சுதந்திர இந்தியா வாழ்க என மொழி உகிர் துறந்தார் அவரது அஸ்தி ஜப்பானில் டோக்கியோ நகரில் ரெங்கோஷி கோவிலில் வைக்கப்பட்டுள்ளது விடுதலை என்ற நோக்கில் இவர் தீவிரவாதத்தில் இருந்தாலும் நாட்டின் ஒட்டுமொத்த குறிக்கோள் அந்நியர்கள் அல்லலுற வேண்டும் அந்நியர்களை ஓட்டமுறை செய்ய வேண்டும் என்பதே ஆகும் இதற்கு இவரது சுதந்திர போராட்டம் உதவி செய்தது என்றே கூறலாம் இவர் போன்ற பெரியோர்களின் தியாகத்தால் தான் நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்கின்றோம் நன்றி வணக்கம்